اللهم صل على محمد وعلى اله وصحبه اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضي يستحل الشيطان وليا من دور الله அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அந்த வகையில இன்றைய பெண்களுடைய பயா நிகழ்ச்சியிலே சைத்தானுடைய விபரீதங்களும் விபிரீதிகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திடமிருந்து நாம் எப்படி எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய வீட்டு சூழலையும் பாதுகாத்துக் கொள்வது என்ற விடயங்களையும் அதோடு சேர்த்து அமல் இபாதத்துக்கள் எப்படி உள்ளான் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எங்களை இபாதத்துல முழுமையான நன்மை கிடைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்த இன்றைய அந்த பெண்களுடைய பயான இஷா நாங்கள் பார்ப்போம் அன்பான தாய்மார்களே முதலாவதாக நாம் சைதானுடைய விபரீதங்களை பார்ப்பதற்கு முன்னால சைசான் என்பவன் யார் என்பதை நாங்கள் விலகி கொள்ளோம் இந்த உலகத்துல அல்லாஹு எங்களுடைய விரோதியாக சைதான் எனவே சைசான் இந்த உலகத்தை எங்களுக்கு அழகாக காட்டுவான் மறுமையில நாங்கள் நஷ்டம் எனவே இந்த உலகத்துல சைதான் அழகா காட்டக்கூடிய இந்த உலகத்தில நாங்கள் மயங்கி வாழ்ந்து மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் நாம் எங்களையும் எங்களை சார்ந்திருக்கூடிய எல்லோரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹா பரிசுத்த அல் குரோ ஆனிலே எங்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கின்றான் அடி சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றால் அல்லாஹுள்ள நிச்சயமாக அல்லாஹான் ஈமாங்கொண்ட மக்களுடைய வழியாக நேசனாக வழிகாட்டியாக அல்லாம் கொள்ள இல்லையோ யாரெல்லாம் அல்லாவ நிராகரிக்கிறாங்களோ அவங்களுடைய நண்பர் அவங்களுடைய வழி அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஷைத்தான் அந்த ஷைத்தான் என்ன செய்வார் அந்த ஷெய்தான் என்ன செய்வார் நல்ல பிரகாசத்தில் இருந்து எங்களை இருளின் பக்கம் கொண்டு செல்லுவார் அல்லாஹ் என்ன செய்வார் எங்களை வெளிச்சத்தின் என்பதற்காக வெளிச்சத்திலிருந்து எங்களை எடுத்து பிரகாசத்தின் எடுத்து எங்களை வலிகை சைதான் போட்டுருவார் நல்லா குருவா இல்ல சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறார் இப்படிப்பட்ட சைத்தானுடைய நண்பர்கள் பின்பற்ற கூடியவர்கள் நரகவாசிகள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்றே விபரீதத்தை படைத்த ரம்புக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எனவே சைத்தான் என்ன செய்வான் கெட்டவைகளை ஏறுவான் அருவருப்பானவை அதே போன்று அருவறுப்பானவைகளையும் ஷைதான் உங்களுக்கு ஏவான் என்பதாக பரிசு அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னும் ஒரு அல்லாஹ் சொல்லுகின்றான் நிச்சயமாக சைதான் இருக்கிறானே மனிதர்களுக்கு மிகவும் தெளிவான மிகவும் விளங்கக்கூடிய விதத்தில் அவன் விரோதியாக இருக்கிறான் எனவே ஷைத்தானுடைய யாரும் பின்பற்ற வேண்டாம் என்ன எங்களை பார்த்து புத்திமதி சொல்லுகின்றான் இன்னும் ஒரு இடத்துல சொல்லான் தகை நிச்சய்தான வலியம் இல்ல யார் இறைவன் அல்லாத இந்த ஷைதானை வழியாக அடித்துக் शैताने वलीहाटिया வந்து கொண்டார்களோ फकद हसीरा पुसराना मुबीना அவர்கள் நிச்சயமாக தெளிவான வளிஹேத்தில் பெரும் நஷ்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லுகிறான் இன் நம் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல இந்த ஷைத்தானுடைய விபரீதத்தை பற்றி சொல்லும்பொழுது இன் ஷைத்தான கான லிர் ரஹமானி அதியா நிச்சயமாக ஷைத்தான் படைக்கு மாறு செய்ய கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லுகின்றான் ஈமான் கொல்லாத மக்களுடைய நண்பர்களாக வழிகளாக நேசர்களாக நாங்கள் ஷைசானை ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் யாரெல்லாம் ஈமான் இல்லாம வாழ்ாங்களோ அவ நண்பன்ைசான் என்பதாக அல்லா பரசுத்த அல் குரோ ஆண்டிலே பல இடங்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லு என்ற மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் மார்க்க்கத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லா பரிசு ஆடிலே எங்களுக்கு புத்திமதியாக சொல்லி தருகின்றார் கூட சில சந்தர்ப்பங்களில் ஸ்ைதான் விரோதத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்து கொடுத்தார் அல்லா பரிசுத்த அல்குர ஆர்டிலே சொல்கின்றார் நிச்சயமாக நாம் ஆக்கிறோம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனிதர்களிலும் அவர்களுக்கு விரோதியாக இருந்தார்கள் என்பதாக அவர்களே கூட அல்லாக்கு சுமகான ஒரு மனத்திறத்திலேயே நெருங்க வேண்டாம் என்று அந்த மனத்திருத்திலே ஸ் நெருங்க வைத்தான் நெருங்க வைத்து நிரந்தரமான இருந்தார்கள் அவர்களை வெளியேற்ற அளவுக்கு சைத்தானுடைய சூச்சி இருந்துச்சு எல்லாம் அல்பு ஆள் சொல்றான் யாமனி நன்ற குமுனல் ஜன்ன அல்லாஹ் அல்பு தந்தை அதாவது அவர்களை வெளியேற்றினோ அதை வழிகெடுத்து விட கூடாது எனவே நீங்க புத்திமதியாக நல்ல நடந்து கொள்ளுங்க என்பதாக பரிசுத்த அல் குரவால் எங்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கின்றான் இன்னும் அல்லாஹாக்கு விபரீதத்தை பற்றி சொல்கின்ற போது வயது இருக்கிறானே அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களை அலங்கரிச்சு நல்லதாக ஆக்கி காட்டுகிறான் என்பதாக அல்லாஹ் குரவாலுந்தார் எனவே ஷைசானுடைய விபரீதம் சாதாரணமானதல்ல ஷைசான் எங்களுக்கு விரோதியானவன் ஷைசானுடைய விளைவுகள் ஏராளம் எனவே அந்த சைசான் என்று நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹூட் அல்புரவான சைதானுக்கு இருக்கிறது சைதானுக்கு என்னுடைய என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்புரவானிலே சொல்கின்றார் எனவே அன்பான தாய்மார்களே சைதான் நிறைய விளைவுகளை ஏற்படுத்துகின்றார் அந்த விளைவுகளில் இருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஏற்படுத்துகின்ற விளைவுகளையும் சொல்கின்ற போதுமதிக்காக ஈவா கொண்டவர்களே மனிதர்களே என்று அல்லாஹ் எங்களை விழித்து சொகுந்தார் எனவே அந்த ஷைசானுடைய விரோதத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் ஷைசானுடைய சூழ்ச்சிகளே மாற்றிக்கொள்ளாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அதாவது விலகிக்கொள்ள வேண்டு சந்தர்ப்பங்களிலும் சைதானுடைய ஊசலாட்டங்களை உள்ளத்துல ஏற்படுகின்ற போது எடுத்தறியப்பட்டுடைய தீங்கை விட்டும் அல்லாஹுடத்திலேயே பாதுகாவல் தருகிறேன் என்ற அந்த அதாவதுவை நாங்கள் ஓதிக் கொள்கின்ற போது அது மாத்திரமல்ல சொல்லலாம் அவர் சொன்னார்கள் நீங்கள் அதாவது மகனிமுடைய நேரத்திலே ஒரு நேரம் இருட்டாக கூடிய ஒரு நேரம் எனக்கு அந்த நேரத்தை நீங்கள் கண்டால் உங்களுடைய கதவுகளை மூடி கதவுகளை சொல்லி மூடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே அதை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாகோ அலைவசோ அழகி வசல் என்று சொன்னார்கள் இருக்கிறானே அந்த நேரத்துல செய்தார் நடமாறக்கூடிய நேரம் எனவே உங்க கதவுகளை மூடிவைங்க செய்தால் சில வேளை அந்த கதவு வழியாக உள்ளே வரக்கூடும் என்ற கருத்தினாய் சொல்லலாகோ அலைவச இன்னும் சொல்லலாகோ அழகி வசல்ல அவர் சொன்னார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் இரவையில சாப்பிடுகின்றான் என்றால் பங்கு கொள்கின்ற சாப்பாட்டிலே பங்கு கொள்கொண்டால் அப்போது நாங்கள் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எங்களுடைய வயிறு நிறையாது வயிறு நிரம்பிவிடும் சொல்லலாம் அவர் சொன்னார்கள் என்ற கரு ஒரு ம தன்னுடையுழைந்தா என்ன செய்யணும் நாங்கள் விஸ்வி சொல்ல வேண்டும் அப்போது வரமாட்டான் அந்த நேரத்திலே நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிருந்த போது சொல்லி நுழைந்தால் விஸ்வி சொல்லி சாப்பிட்டால் சொல்வார் கால சைதான் லாபம் பெரிய இந்த வீட்டிலே எங்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது இரவு சாப்பாடு கிடையாது நாங்கள் வேற இடத்துக்கு சென்று விடுவோம் என்று செய்தால் அவருடைய பட்டாளங்களை எடுத்துக்கொண்டு வேறு இடங்களுக்கு சொண்டு சென்று விடுவான் சொல்லவா அலைவத்துல தொடர்ந்து சொன்னார்கள் வயதாத பலம் எது எது குறி இன்னொரு மனிதன் வீட்டுக்குள்ள நுழைகிறான் அல்லாவும் ஞாபகப்படுத்த இல்லை சொல்ல இல்ல என்ன செய்கிறான் செய்யவரிகள் ஏடையவர்களை பார்த்து சொல்வாள் அது ரத்து உருபி இன்னைக்கு வாங்க இங்க எங்களின் தங்கலாம் என்று கூறார்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது விஸ்மி சொல்லி நுழைய வேண்டும் இருக்கிற துவாக்களை ஓதி நுழைய வேண்டும் சாப்பிடுகின்ற போது விஸ்மி சொல்ல வேண்டும் அப்போது சைத்தான் நுழையமாட்டான் சைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்படாது அவர்கள் சொன்ன உங்களிலே ஒரு யாராவது அவர்கள் வலது கையால் சாப்பிடட்டும் ஏனென்றால் அவர் இடது கையால் சாப்பிடுகிறார் இடது கையால் குடிக்கிறார் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சாப்பிட்டால் வலது கையால் சாப்பிடுங்கள் குடித்தால் வலது கையால் குடியுங்கள் எனவே நாங்கள் சாப்பிடுகின்ற போது வலது கையை முப்படுத்த வேண்டும் இப்படி ஒரு வலவீனாக செய்து கொள்ளுகிறோம் மாற்றத்தை ஏற்படுத்துவார் வலது கையால் சாப்பிடுதல் வலது கையால் உண்ணுதல் பருதுதல் இதெல்லாம் நாங்கள் வலது கரத்தா செய்ய வேண்டும் இனது கரத்தால் எதையும் கொடுக்கவும் கொடுக்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது வலது கரத்தா கொடுக்கணும் வலது கரத்தால் அதாவது எடுக்கணும் மடகுகை கையெடி சொல்வார்கள் இடக்கரத்தால் யாராவது சாப்பிட்டால் குடித்தால் நபிசல்லோ அழைவரசர்கள் அவர்களை எச்சடிப்பார்கள் இப்படி செய்யவே நாம் இதை தடுப்பார்கள் எனவே யாருக்காவது அன்பளிப்புகள் கொடுக்கின்ற போது வலது கரத்தால் கொடுத்துக் கொள்ளுங்கள் வலது கரத்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் சாப்பிடுகின்ற போதும் வலது கரத்தால் சாப்பிடுங்கள் குடிக்கின்ற போதும் வலது கையால் எடுத்து குறியுங்கள் ஏதாவது நல்ல சேர்களை செய்கின்ற போது வலதை முப்படுத்துங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் நபிசல்லாக வலது புறத்தை முப்படுத்துவார்கள் ஏனென்றால் இடது புறத்தை தான் நபி சொல்லாகோ அழகி வசல்ல அவர்கள் சாப்பிட்டதுக்கு பின்னால் உணவு தட்டை வலித்து ஏவினார்கள் உங்கள் உணவில் எனவே நீங்கள் சாப்பிட்டு முடிந்ததுக்கு பின்னால் ஒரு மணி இரண்டு மணி மிங்கிருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள் ஏனென்றால் சொன்னார்கள் அல் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல எந்த இடத்துல பரக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது அல்லாஹுக்கு தெரியும் எனவே சட்ட வலிச்சு சாப்பிடுங்க எனவே இன்னும் சாப்பிடுகின்ற போது கொள்ள வேண்டும் உண்மையான ஒரு முஸ்லீம் உணவு எந்த தரத்துல இருந்தாலும் அந்த உணவை குறை கூட கூடாது செல் அல்லாஹோ அலைவசம் அவர்கள் சொல்லலாக வரைவற்ற எந்த சாப்பாட்டையும் வருத்தது கிடையாது விரும்பினால் சாப்பிடுவார்கள் விருப்பம் என்றால் அப்படியே விட்டு விடுவார்கள் அதை குறை சொல்ல மாட்டார் இது இப்படி இது குறைப்பு இதுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி குறைகள் சொல்ல மாட்டார்கள் அவைகளை செய்து கொள்வார்கள் விரும்ப விரும்பினால் சாப்பிடுவார்கள் விரும்பாவிட்டால் சாப்பிடாம இருப்பார்கள் சொல்லலாக வளம் யார் இருக்கிறது அடுத்து சாப்பிடுகின்ற போதும் நாங்கள் வீண் வரையம் செய்யக்கூடாது வீண் வரையம் செய்வதுடையா இருக்குது சகோதரர்கள் இருக்கிறானே படைச்சரம்புக்கு மாறு செய்யக்கூடியவராக பட சரம்பை நிராகரிக்க கூடியவனாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் பரிசு அல் குற வாடலை சொல்லுறார் எனவே அன்பான தாய்மார்களே நாங்கள் உணவு சமைக்கின்ற போது அல்லது சாப்பிடுவதற்கு சாப்பாடு பீங்காலை போடுகின்ற போது அல்லது குழந்தைகளுக்கு சாப்பாடுகளை நாங்கள் போட்டு கொடுக்கின்ற போது அவர்களுக்கு போதுமான அளவு போட்டு கொடுக்க எங்களுக்கு போதுமான அளவு தான் நாங்கள் போட்டு எடுக்க வீட்டுக்கு போதுமான அளவு தான் போட்டு சமைக்க மேலதிகமாக சாப்பி சமைத்து அந்த சாப்பாடை விஞ்சி நாங்கள் கூடுதலாக வீச்சுவமாக இருந்தால் மீன் விரயம் என்பது ஸ்ரீ தானுடைய வேலை என்பதாக அல்லாஹ் பரிசு ஆளிலே எனவே அன்பான தாய்மார்களை சாப்பிடுகின்ற போது ஒழுங்கு முறைகளை நாங்கள் கொள்ள வேண்டும் அடுத்தது குடிபாடல் குடிக்கின்ற போதும் நவிசல்லாகவோ அலைவசன அவர்கள் குடிபாடல்கள் குடிக்கின்ற போதும் ஒட்டுக குடிப்பதை போன்று ஒரே விரட்டில் எல்லாத்தையும் குடிக்க வேண்டாம் திடரு திடராக திட்டு திண்டு குடியுக என்ற கருத்தை சொன்னார்கள் ஒரே வீச்சில் ஒரே மூச்சில் நீர் அறுந்துவது நவிசல்லாகவோ அலை செல்ல தடை செய்தார்கள் பருவ கிடைத்துள்ளதலாக அதே போ குளிக்க கூடாது பாடங்களில் ஊதுவரை நவித்தல்லாக அழகி வசூல் அவர்கள் தடுத்தார்கள் அப்போது ஒரு மனிதர் என்ன செய்வது நாயகமே என்று கேட்க அதற்கு நம்பித்தல்லாக அலை வசன அவர்கள் அதை ஊட்டி கொட்டுவிட்டு ஏழை அவைகளை நீங்கள் குடியீர்கள் அவர் எனது தாகம் ஒரே மூச்சில் தீர்ந்து விடாது என்றார் அதற்கு நவி சொல்லவதாகவோ அலைவசம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் ஒவ்வொரு வால் பாத்திரத்தை எடுத்து பிறகு மூச்சு வெளியில விடு அதுக்கு பிள்ளை வீடு பாத்திரத்தை எடுத்து குடிக்கலாம் என்று சொல்லலாகோ அலைவசெய்தி பதிவு செய்யார நிறைய நன்மைகளை தருவார் உடைய தீங்குகள் இருந்து எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லலாகோ அரையுவார்கள் சாப்பிடுற விடயத்திலே எங்களிடத்திலே வரக்கூடாது என்பதற்காக அந்த சந்தர்ப்பத்திலே செல்லல்லாகோ அடைவதில் அவர்கள் கோபம் நீங்குவதற்கு வழியை சொல்லித்தார்கள் செல்லல்லாகோ அடைய அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது அவருக்கு கோபம் வந்தால் அவர் என்ன செய்யட்டும் எடுத்துக் கொள்ளட்டும் அல்லது அவர் அவர்களோடு அவர்களுக்கு முன்னால் கோபப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள் எந்த அளவென்றால் அவர்களுடைய முகங்கள் சிவந்து போகின்ற அளவுக்கும் நரம்புகள் எல்லாம் துதிக்கின்ற அளவுக்கும் அவர் இருவர்களுக்கு கோபம் நிச்சயமாக இரண்டு பேர் இந்த களிமாவை சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சைதானுடைய தன்மை போவும் உன்னுடைய முகம் சிவந்து இருக்குது அந்த நிலைமை மாறும் அதே போல் நரம்புகள் தளர்ந்து இருக்குது கோபத்தால அதனால நரம்பு ஏதாவது உங்களுடைய நரம்புகள் அது மாத்திரம் அவர் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மூன்று நாளை நபி சொல்லோ அலைவச நபர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு நபர்கள் மூணு நாளைக்கு கோபித்துக் கொண்டிருந்து மூலாவது நாள் அவர் பௌத்தாகிவிட்டார் என்றால் சொன்னார்கள் அவர் நலகம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார் நரகம் உழைவார் எதிர்காலத்தில் சொல்ல இல்ல நரகம் நுழைகிறார் திகழ்காலத்தில் சொல்ல இல்ல நரகம் நுழைந்து விட்டார் எப்போது அவர் மௌத்தாகிறாரோ அப்போது அவர் நக நுழைந்து விட்டார் எனவே சைத்தா நரசிவார் எங்களுக்குள்ள பகைவைகளை ஏற்படுத்தி எங்களுக்குள்ள பொறாமைகளை ஏற்படுத்தி எங்களை பிரிப்பதற்கு முயல பார்ப்பால் எங்களை நரகத்துல போடுவதற்காக புயல எனவே சின்ன சின்ன வரத்து கௌரவங்களை வச்சு பேசாமல் இருந்துவிடக் கூடாது எனவே நாங்கள் எப்போது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொல்லலாகுவாலை இவர் சில சொன்னார்கள் கோபித்துக்ால் ஒவ்வொரு கிழமையிலும் வியாழக்கிழமை திங்கக்கிழமை நாள் என்னுடைய அமல் அல்லாவட்டத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய நாள் வழக்குமார்கள் அல்லாவடத்திலே என்னுடைய அமல்களை சமர்ப்பிக்கக்கூடிய நாள் இரண்டு மனிதரும் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய அவல்களை அல்ல தலைக்கு மேலால் ஒரு ஜாலும் உயர்த்த வாட்டால் அவருடைய அவள் இருக்கும் அவர் நோட்ட நோபும் அவர்களோடு இருக்கும் அவர் ஓதியால் அவர்களோடு இருக்கும் அவர் சொல்க தொழுக அவர்களோடு இருக்கும் அவர் கொடுத்த தான இதர அவல்கள் எல்லாம் அவர்களோட இருக்கும் எப்போது அவங்க ரெண்டு பேரும் தலாச்சொல்லி பேசிக் கொள்றாங்களோ அது வரைக்கும் அவருடைய அமல் அவருடைய சொல்ல சொன்னார்கள் எனவே அல்பால சாய்மார்களே எங்களுக்குள்ளே குரோதங்கள் விரோதம் இருந்தால் நாங்கள் உறவாகி கொள்ள வேண்டும் பேசிக் கொள்ள வேண்டும் தலாச்சொலி உறவாகி கொள்ள என்ன செய்வார் எல்லோரு வரத்து கௌரவ சாரம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமலை வீராக்கி இந்த உலகத்துல நாங்கள் வாழும்பி நாளை வடுவையில் துவர்க்க போவதற்கா அப்படி கோப யாரது இருந்தால் சலாஜென்னு பேசிக் கொள்ளலாம் சொல்லுவோம் அனைவரத்தில் அவர்கள் எல்ல சொன்னார்கள் யார் ஒரு மணிகள் சலால் சொல்லுவத முத்தி கொள்றாரோ ரெண்டு பேரும் கோபிச்சு போட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் கௌரவத்தை பார்த்து சலா சொல்லாமல் இருக்கிறாரு கௌரவத்துக்கு பதவி எனக்கு சீக்கிர செல்வத்துக்குள்ள அந்தஸ்துக்கு நான் இவரோட சலா சொல்லுவதா என்று சொல்லி ஒருத்தர் சொல்ல இல்லா இல்ல ஒரு என்ன செய்யறாரு இந்த உலகத்து அட்மபா நினைக்கிறாரு மருமைய பெரிதா அல்லாஹ் நான் மௌத்தாண்ட போது எனக்கு சுவர்க்கு தருள் நினைக்கிறாரு கோபித்து கொண்டிருந்த எனக்கு மௌத்து வர கூடாது நினைக்கிறாரு நினைத்து சலா சொல்லி பேச்சிக்கொள்கிறார் என்றால் சொன்னார்கள்ாரு கோாரே நாங்கள் அப்படியா நாங்க முந்தி தலா சொல்லி பேசிக் கொள்ளணும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை பிடித்திருவார் அது மாத்திரமல்லாஹோ அலைவச சொன்னார்கள் யார் இரண்டு மனிதர்கள் கோபித்துக் அந்த மனிதர்கள் நிச்சயமாக இருக்கின்ற போது ஒரு வருட கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் ஒரு வருட கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சொல்லார்கள் அவர் ஒரு கொலையை செய்ததற்கு சமல் என்று சொன்னார் கணிபால தாய் மார்களே நாங்கள் இரண்டு வருட ஒரு சகோதரியோட அல்லது எங்கள உறவுகளோட யாராவது ஒருவரோட கோபித்துக் கொண்டிருப்போம் இரண்டு கொலைகளை செய்திருக்கு சமலாக இருக்கும் எனவே இரண்டு கொலையாளிகள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற போது அல்லாஹுடைய உதவி வருமா எங்களுடைய அமல் கபூல் செய்யப்படுமா நாங்கள் எவ்வளவுதான் துவா கேட்டாலும் அன்பால தாய்மார்களே அப்படி யாராவது இருந்தால் நாங்கள் உறவாக நாங்க பேசிக் கொள்ளோனோம் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு நிறைய வாழ்த்தைகள் ஏற்படுத்துவார் அடுத்த முக்கியமான விடயம் களியமான தாய்மார்களே எங்களை பீணிக்காம இருக்கணுமா இருந்தா இன்னும் ஒரு விடயம் நாங்க தூங்குகின்ற போது ஒரு மனிதர் தூங்க சென்றால் அவனுக்கு பக்கத்திலே போடுகின்றான் மூன்று முடிச்சுகளை போட்டு செய்தால் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து சொல்றான் அலைக்கலை உனக்கு நீண்ட இரவு நீ நல்லா தூங்கு உனக்கு நீண்ட உரவு சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய சரியான முறையில் தூங்கி விட்டோம் என்றால் அல்ல சொன்னார்கள் அப்படி தூங்கி ஒரு மனிதன் எழுப்புகின்றான் அவன் எழுதி பல கல்லாக அந்த மனிதர் எழுப்பி சொல்லுகிறார் இரண்டாவது எழுப்பி துவாது பின்னால் உணவு எடுத்தால் இரண்டாவது அதுக்கு பின்னா ஐக்கு அந்த மனிதன் அதாவது ஒன்று வருத்ததுக்கு பின்னால் சொலுகிறார் அவருடைய மூன்று புடிச்சுகள் வருகிறோம் அவனதுக்கு பின்னால் அந்த பரிதல் உற்சாகமாக இருப்பார் வருவாள் தன்னுடைய ஆழ்நா தன்னுடைய நப்சி தூய்மையான நிலைமையில உற்சாகமான நிலைமையில அவர் அந்த காலையை அடைவார் என்று சொல்லுவாலை சொன்னார்கள் அப்படி இல்லாம இன்னும் ஒரு மனிதர் செய்கிறார் காலையில இல்ல பைல துவா ஹை ஓதே இல்ல வலோது கோ இல்ல தரோப இல்லடா வ இல்ல அஸ்பா ஹபீஸ் அல் நஃபீ கத்லான் அந்த مریض லஸ் இல்ல ஓஷமால நபி இல்ல ஆல்மா கத்த நபி இல்ல ஷோபரியால நபி இல்ல அப்டை இரவு அடைவாடுது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புஹாரி ஒன்பதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகாஜியத்து போன தொழிலைகளை அதுக்கு பின்னால் எங்களை விட்டு விரண்டு சொல்லார்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது மனிதர் சுபகு வரைக்கும் ஒளிச்சம் தன்னுடைய எனவே ஒரு மனிதன் காலை வரக்கு தூங்கினா செய்தால் திருநீர் கழித்து விட்டாள் என்ற கருத்தை சொன்னார்கள் எனவே அன்பு தாய்மார்களே நாங்கள் இரவு தூங்குற போது துவா தூங்க வேண்டும் எனவே இந்த வழி பே அடுத்தயம் இரவக்கூடிய சில சதர்ப்பங்கள்ல சில கனவுகள் நாங்கள் காணுவோம் சொன்னார்கள் நல்ல கனவு இருக்குது அது அல்லாவுட புறத்தான வாரதி கெட்ட கனவு இருக்கிறே அது வாரது எனவே யாராவது நல்ல கனவு கட்டா உங்களுக்கு விருப்பமான சொல்லி கொள்ளுங்க கெட்ட களவு கட்டா அது சாந்த புறத்தால வாரது அது நல்ல விஷயம்ல அதை யார்கையும் சொல்ல கூடாது கெட்ட கனவுண்ட யாராவது இரவுல கண்டுட்டோம்டா அதாவது செய்யக்கூடிய வேலை போதாவது எல்ல செய் இடது பக்கமாக மூடு முறையே துப்பவே பின்னாலி ரஜீம் எடுத்தாலி சீகை மட்டும் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு திரும்பி படுக்கணும் அதற்கு அடுத்தது முடியுமாக இருந்தா உரு எடுத்து விட்டு இரண்டு கக்கால் சுந்தத் தொருந்து விட்டு அந்த கனவை மட்டும் அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தொடலாம் அடுத்த விடயம் இந்த கிட்ட கனவை யாரிடத்திலேயே சொல்லக்கூடாது இது சொல்லுவோ அனைவருத்த வழிமுறை இப்படி யாராவது அவருக்கு மாட்டார் சொல்வார்கள் சொல்லுவார்கள் தூக்கச் செல்கின்ற போது ஏனைய துவாக்களை ஓடுவதை போல இறுதியாக ஆயத்து குறிச்சியை ஓடுகின்றார் ஆயத்து குறிச்சி அவர் ஓடி தூங்கினார் என்றால் நிச்சயமாக ஒரு பாதுகாவதை அல்ல அவருக்கு திருத்தாட்டுவார் அந்த பாதுகாவல் என்ன செய்வார் என்றால் அவருக்காக போடப்பட்ட பாதுகாவலர் அந்த அடியாரின் பக்கம் வராமல் அந்த பாதுகாவர் அவரை பாதுகாத்துக் கொள்கிறார் எனவே நாங்கள் ஆய்வு குறிச்சியோதினா ஒரு வாதவரை பாதுகாப்பால் அவர் மூலமாக நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் சைத்தாருடைய ஊசலாட்டம் நம்ம எல்லாருடைய காலங்கள்ல குறவும் ஆனா ஏனைய காலங்கள்ல வரும் எனவே இது ஷைசாருடைய ஊசி ஆட்டங்கள்ல இது அடுத்தபடி அன்பாளர் தாய்வார்களே அதாவது கெட்ட கடவுகள் காண்கின்ற போது யார்கிட்டையும் நல்ல கடவுள் கட்டால் அது அல்லாதது எங்களுக்கு விருப்பமானவர்களையும் எங்களுக்கு விருப்பமான யாராவது ஒத்திருத்த அதை சொல்லிக் கொள்ளலாம் கடவுள் தேவைப்பட்ட கேட்டுக்கொள்ளலாம் அடுத்து சொல்லலாம் சொன்னார்கள் ஊசலாட்டம் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நாங்க விரும்பினா எங்க ஒவ்வொரு நாளும் குருவால் வரும் أولا نعلم قرآن كجب آل قدر صلى الله عليه وسلم و رسول الله عليه وسلم يارو ربنا لذلك مثل قرآن قدر آلو ابا شيطان غربات تال شيطان رؤوس سلاة مغير كاده صلى الله عليه وسلم و رسول الله عليه وسلم تجعل وجودك بقابر فقل دي امين هل قبر الثانج لها اخي كلها دي إلا الشيطان لكي يباها الشيطان ذكر آلو يلفروا من البيت الذي يقرأوا فيه سورة البقرة எந்த வீட்டில் சூரத் பக்கரா ஓதப்படுகிறோ அங்கிருந்து விரட்டு ஓடுகிறார் என்று சொல்லலாம் சொன்னார்கள் எனவே எங்கள வீட்டுகள்ல சின்ன சின்ன சூறாக்கள் ஓதோலும் குறிப்பாக சூரா மக்கரா ஓதோலும் எங்களுடைய வீட்டுக்கு வரமாட்டான் ஷெய்தால் விரட்டு ஓடுகிறார் எனவே எங்கள வீட்டுகளில் ஓதப்படுகின்ற போது உசராட்டுக்கு எதிராக எங்களை பாதுகாத்துலாம் அடுத்த விடயம் ஷைசாருடைய சூழ்ச்சி மிகவும் இரவு வார சூழ்ச்சி எனவே இந்த துவார்கள ஓதி வருகின்ற போது இந்த ஆரம்பத்துல சொன்னி ஓடி வருகின்ற போது ஓடி வருகின்ற போது இரண்டு ஓடி வருவார் அல்லா பரிசு அல் குருவாள் நீங்க ஆயத்துக்குறிச்சி ஓதுன போது நீங்க முன்பிட்டு ஆக்களை ஓதுற போது ஊசலாக்கள் உங்களுக்கு பிடிக்காது இரண்டு ஓடி விடுவார் என்ற கலத் ஹலத் ராய் சொன்னார்கள் அடுத்த விஷயம் சைத்தான் வைக்கூடாது வருவாள் வந்து இதை யாரு படிச்சேன்னு எனவே அசைத்தாருடைய பாதுகாப்பு தேடிக்கொள்ள கர்த்தகத்தில் சொன்னார்கள் இது முகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் தாய்வார்களே பெரிய பாதுகாத்துக் கொள்வோம் அடுத்து அவர் சொன்னார்கள் உங்களை யாராவது ஒருத்தர் என்ன செய்யறீங்க தொடரக்கூடிய ஒரு மனிதனுக்கு முன்னாலும் நடந்து செல்றீங்கன்னா செல் அல்லாஹோ சொன்னார்கள் அப்படி யாரும் நடந்து செல்லக்கூடாது அப்படி யாராவது நடந்து சென்றா அவனை தடை செய்ய அதற்கு முன்னால் நடந்து செய்யக்கூடாது என்று தடை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடாது காலையில் எழுப்பிடா அந்த மனிதன் ஒன்று எடுப்பதை போல ஊரு போற நாசிக்கு தனி சரிக்கணும் ஏறடா பைனூர் صلى الله عليه وسلم عرض شیطان اپنے موک تنمیده تو کی کوئی دیکھر آل اینا میری کہ تو کی اعلان موک کبولو بر تنمید شرطنگا شیطان بیران ڈونی ویڈیو بارد نکرتا حضرت مائیم صلى الله عليه وسلم عرض اللہ صلى الله عليه وسلم عرض یار اور بردر بل قال لا الہ الا اللہ یار اور بردر لا الہ الا اللہ وحده لا سریخ له له له البلق ولو الحمد هو على كل شئی قدید ஒரு நாள ஓடுவாங்களோ நூறு முறை ஓடினா அல்லாஹ் அந்த மனிதருக்கு நூறு அடிமைகளை உரிமைக்கு நன்மை கொடுக்கிறான் அது நூறு நன்மைகளை எழுதுகின்றார் நூறு பாவங்களை மதுக்கின்றால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் ஏற்படுத்துகின்றான் என்று சொல்லுவோ அனைவர் வைத்தார் எனவே அன்பான சாய்மார்களே நிறைய ஔராத்கள் திக்க இருக்கின்றன இவை எங்களை போது நிச்சயமா செய்துடைய தீவில இருந்து எங்களை கொள்ளலாம் செய்தோட வீட்டுக்கட்டு வழியா கொள்ளலாம் எங்களுக்கு பீடிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் செய்த விளைவுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவே இந்த காரியங்களை செய்து வருகின்ற போது எங்களை மட்டுமில்ல எங்கட வீட்ட அயல் அவர்களை எல்லாரையும் நிச்சயமாக அல்ல பாதுகாப்பார் எனவே இந்த வழிமுறைகளை கட்டாயமாக பேடிக் கொள்ளோடும் அடுத்த விஷயம் அல்லாஹோ அறைவசல்ல அவர்கள் சொல்லித்தந்தார்கள் மிக முக்கியமான உபதேசங்கள் அவர்களோ அவரோ பாடி உலகத்துல வாழ்கின்ற போது சில சந்தர்ப்பங்களை மாற்றுவாள் ஒரு மனிதனுடைய சந்தேகம் வருகின்ற அளவுக்கு என்னுடைய சிந்தனைகளை மாற்றினா நாங்க குறைவான ரக்கவாத்தான் நினைச்சுக்கொள்ளுங்க நாலா மூலாந்து நாங்கள் நடிச்சுக்கொள்வோம் இப்படியான முறையில எோடி விடுவாள் அல்லாவுடைய பாதுகாப்பு எங்களுக்கு நிச்சயமாக எல்லா காலமும் இருக்கும் அப்படி இருக்கின்ற போது நிச்சயமா அமல் செய்தால் அல்லா நிச்சயமாக எங்களுடைய நல்லவல்களை கபுள் செய்து கொள்வாள் எந்த அளவு நாள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லபல்களை அல்லாஹ் கமுல் செய்து விட்டால் عندما يقول الله إرعالما نكونه لك القرآن الشيطان لديه اوصلاة بالنسبة للنام لا يقول الله إرعالما نكونه لك القرآن الله فرشدت عن القرآن لشروح الدعال فَوَنْكَ لَيَرُجُ لِقَا رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا يَارُّو من ذر الله وصدق مين بداعاته وَالسَّالِحَانَ دَلَّ وَالشَيِّرْتَ مِنْ مَنَا اللَّهُ فرشدت عن القرآن لشروح الدعال அவள் செய்கிறார்களோ நிச்சய அவர்கள் அல்லாஹ் சுவருக்கு ஊசலாத்தம் இல்லாம யாரெல்லாம் நல்லபவன் அவள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ورقه الولي تعالى بهذا برثت القروا الا شهودات اد الله قروا الا شهودات واضابل تاب واابل وعبل ثانجل فاس اي يكون بالمفليح يار ابو ليذ ார்களோ நிச்ச அவர்கள் தான் வெவர்கள் வெற்றியார்கள் மருமையிலேயே அவர்கள் செய்து கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லா பசு குருவானிலேயே சொல்லிகொண்டால் அது பாத்திரமல்ல அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லி அல்லா பொருவான் சொல்லுறா யாரோ ஒரு மனிதன் தாலிஹா அமல் செய்கிறாரோ ஆனோ பெல்லோ நிச்சய அப்படி அமல் செய்கிட்ட அவர் கோபிலாக இருந்த நேரத்தில் அமல் செய்கிறாரா எனவே ஊசலாட்டத்துல சிக்கிவிடாமல் எவருடைய அவள் விவாதத்தை சரியான பொருளை செய்வோம் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு வெற்றி எத்துருவாள் எங்களுடைய விரோதியாக இருக்கிறார் என்ன செய்வார் தீமைகளை அழகா காட்டுவாள் சைத்தால் என்ன செய்வார் இந்த உலகத்தை அழகா அலங்கரித்து காட்டுவார் செய்த செய்வார் இந்த உலகத்திலே எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு எப்போது உதவியாளராக இருப்பார் அப்படி அல்லாஹ் எங்களுடைய உதவியாளராக அல்லாஹ் எங்களுடைய தேசராக அல்லாஹ் வழிகாட்டியாக இருந்துவிட்டால் நாங்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையில் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் எனவே அன்பாளர் தாய்மார்களே இறுதியாக ஒரு விடயத்தை முடிவந்தால் செய்தது जिल, जिल बड़ी இவர்களில்ளாக இருப்பதற்கு அன்றுபல அவர்கள் இன்று உசலாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த உசலாட்டிலிருந்து நாம் எங்களை கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக ஆரம்பத்தில் வாட்டிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள இல்லை ஓத வேண்டுமான விடயும் الرجیم சொல்லிம்லிப்போதுவ அதேபோத்து பின்னால் துவாவதி கொள்வது உருவடித்துக் கொள்வது அதே போல் சுண்ணத்தான குழந்தைகளை இப்படியான போது எல்லா சதர்ப்பங்களிலும் அவள் அவள் இப்படியான காரியங்கள் அந்த எங்களுடைய விரோதியான ஷைசாருடைய தீவுகள் எங்களையும் எங்களை சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவே வல்லவல் அல்லஹா சலா இப்படி மிகவும் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஷைசாருடைய தீவுகள் எ சாதிருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளையும் அதேபோல சமூகத்தையும் எங்களுடைய வீட்டை எங்களுடைய அயனவர்கள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பாதுகாத்து அறிந்து விடுவாராக ஏ அல்லா அவனுக்கு பொருத்தமான மக்களாக அனைவரை கபூசி சொல்வாயாக ஏ சைத்தானுடைய ஊசலாக்கள் என்னுடைய அமல் இமாலத்துக்கள் தொழிலைகளிலே வந்து அவர் பாதுகாத்துடுவாயாக ஏ அல்லா ஆய்வு குறிச்சி ஓரி சைதானை விரட்டக்கூடிய நல்ல மக்களாக எங்களை கவுசிச் சொல்வாயாக அவங்களில் என்பதை ஓரி ஸ்டைத்தான் எங்களை விட்டு விரண்டோட கூடிய நல்ல மக்களாக ஊசல் ஆட்டத்தை எங்களை ஏற்படுத்தி விடாதயா அல்லா எங்களை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியா அல்லா சைத்தானுடைய தீங்குகளை பாதுகாத்துவாய்தான் பயங்கரமான விரோதி என்பதை அறிந்து கொண்டோம்யா அல்லாஹ் எனவே சைத்தானுடைய தீங்குகளை விட்டு எங்களை ஆயுள் அவர்கள் அனைவரை பாதுகாத்துவாயா அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாத்துருவாயாக தக்கராத்திரி சந்திரபூத்துல என்ன ஸ்டைதானுடைய ஊசலாட்டம் இல்லாத யா அல்ல வழக்குமாரிய பாதுகாப்போடும் உதவிகோடும் அல்லாஹருடைய நல்ல செய்திகளோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கை தந்திருவாயாக யா அல்லா எங்கள் அனைவரை உனக்கு பொருத்தமா நல்ல மக்களா கபோஷிட்டு யா அல்லா குறிப்பாக எங்களை நல்ல அத்தனை கபோஷிட்டு கொள்வாயாக சூழ்ச்சிகளில் எங்களை எங்களை சார்ந்திருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துவாயாக துவாக்களை ஏற்றுக் கொள்வாயாக பொருத்தமான தாய்மார்களாக பொருத்தமான பிள்ளைகளாக உனக்கு பொருத்தமானவர்களாய் அனைவரை கபூசணி யாழ்லா என்னுடைய நோக்கங்களை சரிவர நிறைவேற்றி தருவாயாக யாழ்லா அந்த உலகத்தை அற்பமாக நினைத்து வறுமையை பெரிதாக நினைத்து வாழக்கூடிய ஆக்கிடுவாயாக யால் லா படைப்பிடங்களை நினைத்து கண்ணீர் வடைக்காமல் படை தரம்பை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நல்ல மக்களாக கபூசணி விருவாயாக யாழ்லா வழிகாட்டுவாயட்டிவரை பாதுகாத்திருவாயாக